நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு உலகில் வைரத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் ஆண்ட்வெர்ப் 3. A Writer's Nightmare என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆர் கே இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று நீருக்கு அடியில் வளரும் காளான் வகையின் பெயர் என்ன 2. சூரியனின் வெளிப்புற வெப்பநிலை எவ்வளவு 3. செல்கள் பற்றிய அறிவியல் ஆராய்ச்சி படிப்பு பிரிவின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி